ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு புளோரிடாவை தாக்கிய கடுமையான சூறாவளி காரணமாக இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹைதராபாத் நிசாம் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்து தனது ஹைதராபாத் பிராந்தியத்தை இந்தியாவுடன் இணைக்க சம்மதம் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதல் முறையாக உள்ளே இழுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட மேற்கூறையுடன் கூடிய விளையாட்டு அரங்கமான சிவிக் அரேனா விளையாட்டு அரங்கம் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணம் பிட்ஸ்பர்க் நகரில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் எகிப்து ஆகிய நாடுகள் காம் டேவிட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்து நாட்டில் சாலிடாரிட்டி தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லினக்ஸ் இயங்குதளம் வெளியிடப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நாசா தனது முதலாவது மீல் விண்வெளி ஓடமான என்டர்பிரைசஸ் பற்றிய தகவல்களை வெளியிட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஃபர்னார்ட் ரீமன் ஜெர்மனிய இத்தாலிய கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அனகாரிக தர்மபால இலங்கை பௌத்த அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தந்தை பெரியார் என அழைக்கப்படும் ஈவே ராமசாமி இந்திய அரசியல்வாதி திராவிட கழக நிறுவனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வாரா தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு வே சாமிநாத சர்மா தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்லியம் கப்பல்லவ இலங்கையின் ஆளுநர் முதலாவது ஜனாதிபதி